கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே உதயமானதேலமே வர்ண ஜாலமே தான் நினைத்த திருநாள் ஒரு நாள் இருதே இன்று கவிதை பாடப்போகின்ற சகோதரர் பாலாஜி நான் வணக்கம் நேசபானொலி அன்பர்களே வணக்கம் நேர்களே உழைப்பாளியும் நானே முதலாளியும் நானே தமிழகனும் நானே தமிழரசனும் நானே நான் போடாத வேஷமில்லை பாடாத பாடலில்லை மடிய நிகழ்ச்சியை சகோதரி திருமதி ராகினி பாஸ்கரன் அவர்களுடன் இணைந்து வழங்கப் போகிறேன் நன்றி பாலாஜி இருவரும் சேர்ந்து என்று ஒரு புதிய நிகழ்ச்சியாக காற்றலைக்கு எடுத்து வந்திருக்கின்றோம் இசையின் மடியில் நிகழ்ச்சியை இரண்டு பாடல் மோத போகின்றது என்று அது எப்படி என்றால் நீங்கள் சந்தோஷத்தை எடுத்து வந்திருக்கின்றீர்கள் நான் சோகத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த இனிய முயற்சி உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் என்று நம்புகிறேன் என்னக்கா நீங்கள் சொல்வது கண்டிப்பா பிடிக்கம் பாலாஜி அது ஏன் என்றால் நாங்கள் இருப்பது நேசக்கானத்தில் அல்லவா நேசக்கானத்தில் எல்லோருக்கும் எல்லாரையும் பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அந்த வகையில் நேசத்தோழிகள் அனைவரும் எங்களோடு இணைந்து உற்சாகம் தரும் பொழுது அதில் நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் பிடிக்குமா என்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக பிடிக்கும் நிகழ்ச்சி என்பது சாதாரணமாக இடைப்போட முடியாது யாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கஷ்டங்களை அனுபவித்து தான் ஒரு நிகழ்ச்சியை காட்டடைக்கி எடுத்து வருகின்றோம் அந்த வகையில் கண்டிப்பாக பிடிக்கும் பாலாஜி சரி நீங்கள் திறப்போகும் முதல் பாடல் என்னவென்று கூறுங்கள் அதற்கு முன்பு நான் சில விஷயங்களை கூற போகின்றேன் பாலாஜி கூறிவிட்ட பின்பு நீங்கள் உங்களுடைய முதல் பாடலை காட்டலையில் தாருங்கள் இன்று புது முயற்சியாக எனது இசையின் மடியில் நிகழ்ச்சியை என்னோடு தொகுத்து வழங்குகின்ற சகோதரர் பாலாஜி அவர்கள் அவரை நான் ஏன் என்று இங்கு அழைத்து வந்தேன் என்றால் சில சமயம் நிகழ்ச்சி தருகின்றார் சில சமயம் நிகழ்ச்சி தர மறுக்கின்றார் ஆகையால் வளர்ந்து வரும் இளைஞர்களை எப்படியாவது உற்சாகம் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஏதோ நிகழ்ச்சி செய்தோம் ஏதோ ஒரு வானொலியில் ஒரு வானொலியில் இருந்தோம் ஏதோ நிகழ்ச்சி செய்தோம் போனோம் என்று நான் இருக்கக்கூடாது ஆகையால் என்னுடைய இந்த இசையின் தலைப்போடு ஒரு சந்ததியாக திரு பாலாஜி அவர்களை முதல் படியாக இன்னும் பல இளைஞர்கள் விரும்பினால் என்னோடு சேர்ந்து எப்படி நிகழ்ச்சி செய்வது இந்த அறிவிப்பு என்ன என்பதை எனக்கு தெரிந்ததை எனக்கு அதிகம் தெரியாது எனக்கு தெரிந்ததை நான் கேட்டுத் தருகின்றேன் அந்த வகையில் முதல் படியாக திரு பாலாஜி அவர்கள் என்னோடு இணைந்திருக்கின்றனர் இதில் இன்னும் காரணம் இருக்கின்றது நான் மறைந்த பின்பும் இந்த இசையின் மடியில் என்ற பெயர் காற்றையில் ஒழிக்க வேண்டும் ஆரம்பத்தில் நிகழ்ச்சி செய்யும் பொழுதே நான் இந்த பெயரை நானே விரும்பி எடுத்துக்கொண்டேன் மடியில் உறங்கும் போது அத்தனை சுகங்களும் யாராலும் தர முடியாது ஆகையால் தான் இந்த இசையின் மடியில் என்று தலைப்பு எடுத்துக்கொண்டேன் நான் இறந்த பின்பு இந்த இசையின் மடியில் நிகழ்ச்சி என்னால் பயிற்சி கொடுக்கப்படும் இளைஞர்கள் யாராவது விரும்பினால் இந்த தலைப்போடு நிகழ்ச்சி ஒன்றை தினமும் வழங்க வேண்டும் என்றொரு ஆவலும் ஏக்கமும் இருக்கின்றது பாலாஜியை நான் தான் அழைத்து பேசினேன் உங்களுடைய நிகழ்ச்சி காட்டலையில் வர மறக்கின்றது உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் பயிற்சி தந்திருந்தேன் அந்த பயிற்சியையும் மீண்டும் நீங்கள் பெறவில்லை சரி வாருங்கள் இணைந்து இந்த இசையின் மாடி நிகழ்ச்சி எப்படி தயாரிக்கலாம் என்பதை இருவரும் சேர்ந்து ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் என்று அழைத்து அவரின் இன்று முயற்சி எடுத்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு காரணம் இருக்கின்றது இசையின் மடியில் என் மூச்சு இந்த மூன்றையும் சேர்த்து தான் இசையின் மடியில் நான் தயாரித்தேன் அந்த வகையில் இன்று புதிய முயற்சியாக இசையின் மடியில் நிகழ்ச்சி காட்டலையில் திரு பாலாஜியோடு வணக்கம் சகோதரா நிகழ்ச்சியில் முதலாகுதாக எனது தெரிவு தர்மபத்னி என்ற திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையில் இளையராஜாவோடு ஜானகி அவர்கள் இணைந்து பாடியும் செவ்வந்தி என்ற பாடல் இது பாடலின் ஆரம்பமே இளையராஜாவின் குரலில் ஆ என்று ஆரம்பித்து அத்தனை இனிமையாக எளிதாக நம் நெஞ்சத்தை தொட்டுவிடும் பூக்களில் ராணியாம் செவ்வந்தி இன்று நமக்கு வைக்கப் போகிறாள் இசைப்பந்தி миниतानल देश सम्मानतेडु செவந்தி பூவிதா ஒருநாள் पारத்து அன்பில் பூட்டது बालाஜி எங்க வந்தர நான் இந்த பாடலை கொண்டு வந்திருக்கின்றேன் யாருடைய பாடல் என்றால் சங்கீத பூஷணம் கே ஜே ஜெயசுதாஸ் பாடிய சோக கீதங்களை கொண்டு வந்திருக்கின்றேன் இன்றைய இசையில் மடி நிகழ்ச்சியில் சந்தோஷமும் சோகமும் கலந்தே மலரட்டுமே என்று நான் கொண்டு வந்திருக்கின்றேன் மலருடைய வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை அந்த நிரந்தரத்தில் எதுவும் பயணிப்பதும் பயணிப்பது என்றால் எல்லாம் ரயில் தண்டவாளத்தில் ஓடும் ரயிலாக அந்த ரயிலில் ரயிலுக்குள் இருந்து பயணிக்கும் பயணிகள் தான் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நாங்கள் ரயிலுக்காக காத்திருக்கின்றோம் அந்த ரயில் வந்தவுடன் ஏறி ஒரு சீட்டில் உட்கார்ந்தோம் பக்கத்தில் ஒரு நபர் இருக்கின்றார் அந்த நபரோடு பேசிக் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய காலம் வந்ததும் அவர் இறங்கி போய்விடுவர் ஆனால் இருக்கும் வரைக்கும் சந்தோஷமாக பேசிக்கொண்டே இருப்பார் நாங்கள் எங்கே இறங்க வேண்டுமோ அங்கே இறங்கும் வரை பல நே நண்பர்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம் சந்தித்து உரையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தங்களுடைய காலகட்டங்கள் வரும்பொழுது சொல்லாமல் கொள்ளாமல் இறங்கி போய்விடுவார்கள் அப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையும் பெறுவார்கள் போவார்கள் இதெல்லாம் வாழ்க்கையை நிரந்தரம் இல்லை பழைய பாடல்கள் இருக்கின்றது கேட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்னவென்றால் பிபி சீனிவாசு பாடல் மிக அற்புதமான பாடல் அது இழந்து கொள்ளும் நேரங்கள் எல்லாம் என்னை ஆற்றிக் கொள்ளும் பாடல் அது கோடையில் ஒரு நாள் மழை பெறலாம் இந்த கோலத்தில் இனிமேல் மழை பெறுமோ அற்புதமான வரிகள் என்னிடம் நெருங்காது அந்த பாடல் அது என்னை மிகவும் கவர்ந்த பாடல் அந்த பாடல் அடிக்கடி கேட்பது ஒன்று என்னை நான் இழந்து கொண்டு நேரங்கள் எல்லாம் அந்த பாடலை நான் முழுமையாக கேட்க மாட்டேன் இடையில் இருக்கும் ஒரே அந்த ஒரு வரியை மட்டும் விரும்பி கேட்பேன் பாலாஜி அதாவது அந்த பாடல் உங்களுக்கும் அது பிடிக்கும் என்று நான் வரலாம் என் கோலத்தில் இனிமேலில் வருமோ பாலையில் கோடி வரலாம் பார்வையில் நீ மேல் சுகம் வருமோ நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நீ இருக்கும் இடத்தில் நான இப்படி இன்னும் ஒரு இந்த பாடலில் பாடாச்சி இன்னும் ஒரு வரி இருக்கின்றது எப்படி என்றால் அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் எனந்தான் நிம்மதி இழந்தேன் நான் இழந்தேன் இந்த நிலையுள்ள ூதுவிட்டிலம் நெருங்காதே இந்த பாடலை கேட்கும் பொழுது சில சமயங்கள் கண்கள் நீர் பொழியும் அதிகமாக பேசவில்லை பாலாஜி உங்கள் பாடலுக்கு நீங்கள் சந்தோஷமான பாடலுடன் சந்தைகள் சரி நான் தரப்போகும் பாடலை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஆசையை தடுக்குமா கிளியே தந்தன கிளியே கோட்டையை எழுப்பலாம் பாதையை மறைக்கலாம் கிளியே தந்தன கிளியே இளங்குயில்களின் பாட்டாரும் வருதான் ஆசையை தடுக்குமா கிளியே தந்தன கிளியே கோட்டையை எழுப்பலாம் பாதையை மறைக்கலாம் கிளியே தந்தன கிளியே நலமக்கா அருமையான ஒரு பாடலை தெரிவு செய்து அனைவரின் மனதையும் கொள்ளை கொண்டு விட்டீர்கள் இதோ உங்களுக்கு போட்டியாக ஒரு பாடல் இந்த பாடல் எஸ்பிபி மற்றும் சித்ரா அவர்களின் குரலில் உன்னாள் முடியும் தம்பி என்ற திரைப்படத்தில் வந்த இதழில் கதை எழுதும் நேரம் இது இந்த பாடல் கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு அத்தனை இனிமையாக இருக்கும் வரிகள் கூட ரொம்ப அதிகபூர்வமாக அறிவுபூர்வமாக இருப்பது போன்ற தோன்றும் அத்தனை இனிமையான ஒரு பாடல் சித்ராக்காவின் குரலை முழுமையாக வெளிப்படுத்திய பாடல்களில் இதுவும் ஒன்று என்று சொல்லலாம் காதல் கிழிகள் ஜாடை பேச கண்டு ஏதோதோ எண்ணம் என் உள்ளே உதிக்கும் அகா எத்தனை கவித்துவமான வரிகள் உங்களுக்கு பிடிக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று எழுதும் நேரமிது நேரமேது இன்பங்களா இளமையழகை அள்ளி அணைப்பதற்கே இரு கரம் துடிக்குது தனிமையில் இடை இனிமையும் பிறக்குது ஏதழில் கதை எழுது நேரமிரு பேச கண்டு ஏதே எண்ணம் என் நெஞ்சில் முதிக்கும் நானும் நீயும் சேர்ந்து ராகம் பாடும் போது நீரோடை போலெஞ்சல் இனிக்கும் இனிய பருவமுள்ள இளங்குயிலே இனிய பருவமுள்ள இளங்கு தற்கடிய தழுவடி காலம் வரும் வரை பொறுத்திருந்தால் கண்ணீவல் மலர்காரம் தழுவிடுமே காலம் என்றைக்கு கனிந்திடுமோ காடை மனம் அதுவரை பொறுத்திடுமோ இதழில் கதையெழுதும் நேர இது இன்பங்கள் அழைக்கது ஆனால் சுகம் மலரும் ே நான் சொல்வேன் கண்ணேந்தன் கூந்தல் வாசன்யாவும் அந்த நீ கண்ணா அழகை சுமந்து வரும் அழகரசி அழகை சுமந்து வரும் அழகரசி ஆனந்த கோ நங்கை மங்கை உன்பதில் மனதினைக் கணை வந்து மார்பினி பாயது காமன் கணைகளை தடுத்திடவே காதல் மயில் துணை என வருகிறது மைய தந்திடும் வார்த்தைகளே மோகமெனும் நெருப்பினை பொழிகிறது மோகம் பங்களழைக்கிற கதை எழுதும் நேரில் அப்படியா பாலாஜி நன்றி சரி அடுத்த பாடலை திறப்புகின்றேன் நீங்கள் என்ன யோசிக்கின்றீர்கள் எனக்கு விளங்குகின்றது அக்கா அடுத்த பாடலை தூக்கி சாப்பிடப்போகின்றவை நான் அதற்கு எதிர்பாட்டு எப்படி கொடுக்கலாம் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் யோசித்துக் கொண்டு நான் காட்டலில் பாடலை ஒழிக்கப்படுகின்றேன் பாலாஜி நீங்கள் கவிதை பாடுகின்றேன் என்று சொல்லுகின்றீர்கள் என்று நான் இனி கவிதை பாடப்போவது இல்லை அது தெரியுமா உங்களுக்கு நான் இனி மற்றவர்களுடைய கவிதையை மட்டும் ஒரு ரசிப்பவளாக இருக்க போகின்றேன் என்னுடைய கவிதைகள் எல்லாம் நிறுத்துவதாக முடிவெடுத்திருக்கின்றேன் ஒன்பது ஆண்டு காலமாக பலவிதமாக பல சுவையாக நான் நிகழ்ச்சியை தயார்த்து விட்டேன் அந்த மன திருப்தி எனக்கு இருக்கின்றது ஐரோப்பிய தமிழ் வானொலியில் வந்து நிறைய பாடல்களை தொகுத்து வழங்கி பலவிதமான நிகழ்ச்சிகளை வாரி வழங்கி அதுவே என் வாழ்க்கையில் முதல் ஒரு பெரிய சந்தோஷம் அந்த வகையில் இனி நான் கவிதை பாடுவதாக பாலாஜி நீங்கள் போடும் அடுத்த பாடலுக்கு ஒரு கவிதை எழுதுங்கள் தயாராகுங்கள் என்னுடைய பாடலை ரசித்துக் கொண்டு உங்களுடைய கவிதைகளை எழுத தயாராக இருங்கள் நான் இனி கவிதை குயில் அல்ல கவிதை ரசிப்பவள் மட்டுமே మే వయెన్ సుగమే ఆ గాయం కొండాడు நேரு போனித்த குயிலோ சுமைகளை வீதைத்த வயலோ சொந்தம் சொல்லும் பொன்மானின கில்லை ஆதாயம் கொண்டாடும் தூவாழமே தே hartu dinam dinam vilgal poothe endan nenjil endrum un nilave aathayam undaadu அருமையான தெரிவிக்கா கலக்கி விட்டீர்கள் பொங்கல் கடைசியாக இதோ எனது அடுத்த பிரம்மாசித்திரத்தை எடுக்கிறேன் இந்த பாடல் தென்றலே என்னைத்தோடு என்ற பாடத்தில் எஸ் பிவையின் தனிக்குரல் பாடலாக ஒழித்த கவிதை பாடு குயிலை குயிலே இனி வசந்தமே என்ற பாடல் கவிதை என்பதே அத்தனை ஒரு தனி அழாதியான சுகம்தான் அதை குயில் பாடும்போது இன்னும் அலாதியான சுகம் இருக்கும் கண்கேமரா பதிந்து மனத்திரை காட்சியாக்கும் கற்பனை வசனமே கவிதை இதோ உங்களுக்காக அப்படி ஒரு கவிதை பாட இந்த குயில் வந்து கொண்டே இருக்கிறது கேட்டு மகிழுங்கள் Kavidzey pādu k Wahl k gibt in the country with no exchange. T Sarah, who's wrong, is the enough manger. Son and, grown men from Hilaosa, With straw from his home. <laughs> தான் நினைத்த திருநாள் ஒரு நாள் கவிதை பாடு புயிலே குயிலே இனி வசந்தமே இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே தூங்கு புஷ்பங்களே ஆசை எண்ணங்களில் மிதக்கும் அடியேனை வாழ்த்துங்களே பறவை எனக்கென கவலை காற்று என் பக்கம் வீசும் போது காலம் என் பேரை பேசும் போது வாழ்வு எனது வாசல் வருது நேரம் இனிதாக யாவும் சுகமாக கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே ஏலமัย ராகம் இதுவே இதுவே migrationiye ஹுதயமானதே ஹுதிய கோலமே விழி கலையவில்ர் வண்ண ஜாலமே நான் நினைத்த திருநாள் ஒரு நாள் இதுதானே கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே ஏலமัย ராகம் இதுவே இதுவே migrationiye பாவை கண் கொண்ட பாசம் என்ற பார்வை சொல்கின்ற பாடம் என்ற நிலமலராய் நேரில் மலரே நாளும் தடும் மாற நெஞ்சம் விட மாற கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே நிலமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே ഹൃദயம் ஆனதே உदीय கோலமே விழி걸javிலும் வண்ண ஜாலமே ஒரு நாள் இதுதான் இனி வசந்த அடடா அற்புதமான பாடல் எனக்கு பிடித்த பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் நன்றி சகோதர ஒவ்வொரு முயற்சியும் காற்றலையில் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறும் பொழுதுதான் உள்ளங்கள் சந்தோஷம் அடையும் அந்த வகையில் இன்று பாலாஜியோடு இணைந்து இந்த இசையின் வாடகை நிகழ்ச்சி துள்ளி குதித்துக் கொண்டிருக்கின்றது எனது வருங்கால சந்ததியோடு துள்ளி குதித்துக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய மூன்று பாடலும் என்னை மிக கவர்ந்த பாடல் இரண்டு பாடல்கள் அதில் ஒரு பாடல் நான் தேடும் செவந்தி பூவிதே ஒரு நாள் பார்த்து அந்தியில் போர்த்தது பூவோ இது வாசம் போவோம் நீ காதல் தேசம் பூவோ இது வாசம் போவோம் மினி காதல் தேசம் நான் தேடும் செவ்வந்தி போவது ஒரு நாள் பார்த்தே அதியில் பூத்தது இந்த பாடலை நான் ஒரு முழுமையாக பாடி அனுப்புகின்றேன் உங்களுடைய அடுத்த பாடல் வந்து இதழில் கதை எழுதும் நேரமிரளில் கதை நேரமிரே பகலாலை கீது வாழில் கதை எழுதும் நேரம் இது காதல் கேளுகள் ரெண்டு யாடை பேச கண்டு ஏதேதோதிக்கும் சோ எனக்கு மிக மிக பிடித்த இரண்டு பாடல்களும் இன்ப அதிர்ச்சியாக கொண்டு வந்திருக்கின்றீர்கள் பாலாஜி அடுத்த உங்களுடைய மூன்றாவது பாடலும் என்னை கவர்ந்த பாடல் நான் கவிதை பாடும் நேரம் என்னுடைய ஐரோப்பிய தமிழ் வானொலியில் அடிக்கடி அந்த ஒரே முன் லைனை வெட்டி முதல் நான் கொடுப்பது பாடல் ஒழித்தாலே இந்நேயர்களுக்கு தெரியும் இன்றைய நிகழ்ச்சி வந்து கவிதை வரப்போகின்றது என்று அப்படி பலவிதமாக பல எண்ணங்களாக பலவித நிகழ்ச்சிகளை தயாரித்த திருப்தி இருக்கின்றது இன்று ஒரு வாரிசாக நீங்கள் என்னோடு இணைந்திருக்கின்றீர்கள் இந்த நேசகானத்தில் நான் இணைந்தது உண்மையில் பெருமை அடைகின்றேன் இப்போது எனக்கு இந்த நேசகானம் நான் சாய்ந்து கொள்ளும் ஒரு தூணாக நான் வளர்ந்து கொள்ளும் ஒரு தூணாக என் நான் இளைப்பாரும் ஒரு தூணாக நான் அமைதியோடு உறங்கும் ஒரு தூணாக எனக்கு இந்த நேசகானம் கிடைத்திருக்கின்றது ஸோ அந்த வகையில் எல்லோருக்கும் என் மன நிறைவான நன்றி முடிந்த வரையில் எல்லோரும் கைகூடி இந்த நேசகானத்தை ஒரு தூணாக எழுப்பி விட வேண்டும் ஏதோ வந்தோம் போனோம் இருந்தோம் என்று இல்லாமல் இந்த நேசகான வானொலி என்ற பெயரை நான் இந்த இசையின் மடியில் என்ற பெயரை எப்படி நேசிக்கின்றேனோ அதே போல இந்த நேசகானம் என்ற வார்த்தையை நான் என்னுடைய உயிர் மூச்சாக சுவாசிக்கின்றேன் இது என்று ஒரு தூணாக எழுந்து நிற்கின்றதோ அன்று அதற்கிடையில் என் உயிர் பிரிந்தாலும் அன்றுதான் என் ஹட்மா சாந்தி அடையும் இதை தூணாக நிறுத்துவதற்கு என்னால் முடிந்த உதவி ஒரு அமைப்பு என்னால் முடிந்த உதவி என்ன வேண்டுமென்றாலும் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் சரி இனி அடுத்த பாடல் உங்கள் இதயத்தை எப்படி தொடப்போகின்றது என்று நான் பார்க்கின்றேன் அருமைகளும் பெற்று ஆனந்த நன்றி கே ஜி ஜெயசுதாஸ் மனதார வாழ்த்தியதற்கு நன்றி திரு பாலாஜி மீண்டும் இன்னும் பொழுதில் நான் உங்களை காற்றலையில் சந்திக்கின்றேன் நன்றி தோ ராகம் எனது குரலில் வழித்தாளம் பாவம் இரண்டும் இணைந்து வர கேட்கும் யாரும் உருகி உருகி விழ காதில் புதிய கவிதை இது அழகு மொழியில் ஒரு அமுதமழையும் வர நினைவு மனமும் அதில் நனைய நனைய சுகமோ சந்தோஷம் எல்லாம் சங்கீதம் உயிரே உயிர் गीत में enakuru jeevan ni யக்கமுண்டு கண்ணில் நீந்தும் கனவில் இனிமையுண்டு நெஞ்சே நெஞ்சே எதையும் மறந்து விடு போதை ஆற்று மனதை மிதக்க விடு உறவு எதுவுமில்லை கவலை சிறிதுமில்லை தனிமை கொடுமை இல்லை இனிமை இனிமை இதுதான் பாசங்கள் கொள்ளாத பந்தங்கள் இல்லாத மனிதன் மனிதன் से गीत में ये न कर जीवन नीए वाळुं कालम याहु पुनकाग नांदा काविया वीणा इ स्वरंगळे में दुवेन गानम गान ஜீகானம் பிறக்காதோ இங்கே ஏ சகிதமே எனக்குரு ஜீவன் நீயே